அடிமைத்துப்பந்த இயலாதவனாகிவிட்டேன் எனக்கு உதவுங்கள் என்று கேட்டார் அதற்கு அலி ரதியுல்ல நபி சல்லுல்ல அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த சில வார்த்தைகளை நான் நமக்கு கற்றுத்தரட்டுமா மலை போல்மக்கு கடன் இருந்தான் கூறி மூன்று ஐந்து இது ஹசன் என திருமதிமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவா உன் அனுமதிக்கப்பட்ட உணவின் மூலம் உன் தடை செய்யப்பட்ட உணவை விட்டும் எனக்கு போதுமாக்குவாயாக நீ அல்லாத மற்றவரிடம் தேவையானதை விட்டும் உன் அருளால் எனக்கு வசதியை ஏற்படுத்துவாயாக